வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாவது செய்தி சேவை ஆகஸ்ட் பதினொன்று ஆடி மாதம் நாள் சனிக்கிழமைகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் மழை நீர் சேகரிப்பு தொட்டி இல்லாத கட்டடங்களுக்கு அபராதம் விதிக்கலாமா என்பது குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் டி என்பிஎஸ்இல் நடத்தப்படும் குரூப் டூ தேர்வுகள் வரும் நவம்பர் பதினொன்றில் நடைபெறும் என்று தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மூன்று அரசு உயர்நிலை பள்ளிகளை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளியாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் மாயார் யானைகள் வழித்தடத்தில் உள்ள வர்த்தக நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் விநியோகம் செய்யும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாட்டின் எழுபத்தி சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்றது சென்னையில் தலைமை செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார் கலைஞருக்கு மெரினா கடற்கரையில் இடம் தரக்கூடாது என்பதில் முனைப்பு காட்டிய தமிழக அரசு ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அந்த அக்கறையை காட்டவில்லை என கனிமொழி சாடியுள்ளார் திமுக தலைவர் கலைஞரின் உடல் மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடம் அருகே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என்று மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு வாய்ப்பளித்து விடாமல் வழக்கை திறமையான வழக்கறிஞர்களை கொண்டு நடத்திட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் காவிரி கரையோரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹினி அறிவுறுத்தியுள்ளார் சென்னையின் சாலையோர கடைகளில் ஆட்டிறைச்சி கோழி இறைச்சி என்ற பெயரில் கஞ்சுக்குட்டியின் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கண்டுபிடித்தனர் நெல்லை சொறிமுத்து அய்யனார் கோயிலின் அருகில் வரை தனியார் வாகனங்கள் செல்ல அனுமதிக்க கோரிய வழக்கினை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் ரஃபேல் போர் விமான ஊழல் சர்ச்சை சோனியா காந்தி தலைமையில் எதிர்கட்சிகள் போராட்டம் துவங்கியுள்ளது பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி தினமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பேசிய மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மந்திரி மகேஷ் சர்மா யானை விதித்து உயிரிழப்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இழப்பீட்டு தொகை ரூபாய் இரண்டு லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என அறிவித்தார் ஆந்திர கலால் மற்றும் மதுவிலக்கு காவல்துறை அதிகாரி ஒருவரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்ற சோதனையில் கட்டுக்கட்டாக பணமும் ஏராளமான சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் பெய்து வரும் கனமழைக்கு இருபத்தி பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் மாயமாகியுள்ளனர் யார் இந்தியா நிறுவன ஊழியர்களுக்கு தொடர்ந்து ஐந்தாவது மாதமாக அந்நிறுவனத்தால் சம்பளம் வழங்கப்படுவது தாமதமாகி வருகிறது கோவண்டி சேரி பகுதியிலிருந்து நூற்று தொன்னூற்றி குழந்தைகள் மருந்து பக்க விளைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பாகியுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோலை எரிபொருளாக பயன்படுத்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் ISI எஸ் ஐ எனப்படும் இந்திய தர அங்கீகார நிறுவனம் அல்லாத ஹெல்மெட் விற்பது குற்றம் என கருதப்பட உள்ளது இதற்கான தண்டனையாக 2 ஆண்டுகள் சிறை அல்லது ரூபாய் 2 லட்சம் அபராதம் விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது புதுவையில் 50 மைக்ரானுக்கு கீழ் தயாரிக்கப்படும் பாலித்தீன் பைகளால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு ஐம்பது மைக்ரானுக்கு கீழ் தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பைகளுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தடை விதிக்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் கந்தசாமி அறிவித்துள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவராக சிலி முன்னாள் ஜனாதிபதி மிக்செல்லி பச்லெட் நியமிக்கப்பட்டுள்ளார் கடல் பகுதியை சீனா ராணுவ மயப்படுத்துவதை அமெரிக்காவின் வேவு விமானத்தின் துணையுடன் பார்வையிட்டுள்ளனர் கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தின் காரணமாக ஆளுநர் ஜெர்ரி பிரிவினால் தொடக்கம் தேசிய பேரிடர் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீம் ரசாத் மீது ஊழல் வழக்குகள் மீதான விசாரணை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் நடைபெறும் நீதிபதி முகமது நஸ்லான் முகமது கசாலி அறிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கடந்த எட்டு ஆண்டுகளாக போகோ ஹாரம் வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் பதினேழு ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர் வணிகச் செய்திகள் வட மாகாண கைத்தொழில் மயமாக்கத்தின் அடுத்த கட்டமாக அச்சுவேலியில் தற்பொழுது இயங்கி வரும் பேட்டையை நூறு மில்லியன் ரூபா செலவில் விஸ்தரிப்பதற்கு தமது அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக கைத்தொழில் வர்த்தக அமைச்சர் ரிஷார்ட் பதியுதி தெரிவித்தார் இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ந்து உயர்வை சந்தித்து வருகின்றன சென்செக்ஸ் குறியீடு முப்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளுக்கு மேலே முதல் முடிவடைந்தது ரிசர்வ் வங்கியின் இயக்குனர் குழுவில் பகுதி நேர உறுப்பினராக ஆடிட்டர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதி ஆண்டுக்கான முதல் காலாண்டு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய போட்டி வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை இந்தோனேஷியாவில் ஜகர்கத்தா பாலம்பங்கில் நடைபெறுகின்றது இந்த போட்டியில் இந்தியா சார்பில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் போட்டியில் இந்தியா சார்பில் நீரஜ் சோப்ரா கலந்து கொள்கிறார் இங்கிலாந்து இந்தியா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது மழை பெய்ததால் முதல் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது ஒரு பந்து கூட வீசப்படாத முதல் டிக்கெட் வாங்கியவர்களுக்கு டிக்கெட்டிற்கான முழு தொகையும் வழங்க லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானம் முடிவு கோப்பை டென்னிஸ் தொடர் கனடாவில் நடைபெற்று வருகின்றது வெற்றியை தீர்மானிக்கும் மூன்றாவது செட்டை ஸ்டீபன் வீழ்த்தினார் இதன் மூலம் காலிநிதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஸ்டீபன் முன்னேறியுள்ளார் திரைச் செய்திகள் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்று படம் எடுத்தால் அவர் கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்புகின்றேன் என்று பிரகாஷ் தெரிவித்துள்ளார் விஜய் நடிப்பில் கடந்த வருடம் வெளியான மெர்சல் சீனாவில் வெளியாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது கலைஞர் என நடிகர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினமுறு துளி பொது அறிவு குவியல் நித்தம் ஒருமுத்து சமையல் சமையல் இதுபோல் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர் நன்றி வணக்கம்